அதற்கு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவே தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கோரி நமது கிப்லாவை முன்னோக்கி நமது தொழுகையை தொழுது நாம் அடுத்தவற்றை யார் சாப்பிட்டு வருகிறாரோ அவர்தான் முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உரிய உரிமைகள் அவருக்கும் உண்டு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் குற்றம் புரிந்தால் என்ன தண்டனை உண்டோ அது அவருக்கும் உண்டு என்று அனசரதி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்